வணக்கம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினின் பொது அறிவு குயலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. வருமான வரி தினம் ஜூலை 24 நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற பேட்மிண்டன் வீரர் லக்ஷ்யா சென் மூன்று அறுபத்தி தேசிய ஆடை விழா மும்பை நகரத்தில் நடைபெற்றது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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சிஆர்பிஎஃப் டைரக்டர் ஜெனரல் யார் இரண்டு இந்தியாவில் எத்தனை மொழிகள் பத்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களால் பேசப்படுகின்றன மூன்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் தேசிய சுகாதார விவரங்களின்படி இந்தியாவில் நூறு சதவிகிதம் மரண விகிதம் கொண்ட நோய் நன்றி மீண்டும் சந்திப்போம்